ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் புராணங்கள் என்கிற தலைப்பிலே கருட புராணத்திலே நமக்கு என்னென்ன தர்மங்களை வியாசாச்சாரியால் அனுகிரகம் செய்திருக்கார் அப்படிங்கிறத பார்த்துன்னு வரோம் அப்படி கருடஸ்வாமி பகவானிடத்துல வந்து நமஸ்காரம் பண்ணி நான் பதினான்கு லோகங்களையும் சுற்றி பார்த்துன்னு வந்தேன் யமலோகத்தை தவிர அங்கே நான் பார்த்த விஷயங்களை நான் பார்த்த சம்பவங்களை தங்களிடம் பகிர்ந்து கொள்ளணும் எனக்கு இருக்கிற சந்தேகங்களுக்கு தாங்கள்தான் நிவர்த்தி சொல்லணும் என்கிற பிரார்த்தனையோடு வந்திருக்கேன் அப்படின்னு கருடசுவாமி பகவானிடத்திலே சொல்லி நமஸ்காரம் பண்ணுறேன் भगवान इन गर रुख रोर सौख्यम अब कगवान सौख्यम अब क्र अन शास्त्रम धर्मशास्त्र ब्राह्मण कुशल पृच्छे क्षत्रब वैश्यम क्षेम समागत्य சூத்ரம் ஆரோக்கியமே வச்சா அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது பக்ஷிகள் பிராமணர்களை பார்த்தால் சௌக்கியமாக இருக்கீங்களான்னு கேட்கணும் க்ஷத்ரபந்தும் அனாமயம் க்ஷத்திரியர்களை பார்த்தால் நன்றாக இருக்கான்னு கேட்கணும் சௌக்கியமானு கஷத்திரியன்ட்டு கேட்கப்படாது தேஷ் ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னு கேட்கணும் வைஷ்யம் கஷேமம் சமாககத்திய வைசியனை பனங்காசோடு நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு கேட்கணும் சூத்திரம் ஆரோக்கியமே வச்சா மற்றவர்களை பார்த்தால் ஆரோக்கியமாக இருக்கேளா அப்படின்னு கேட்கணும்னு சாஸ்திரம் அப்படி கேட்கிறார் பகவான் பிறகு ஏதோ உங்களுடைய அனுகிரகத்தினால இருக்கேன்னு சொல்லி கருடசாமி தான் பார்த்த விஷயத்தை சொல்லிடுவாரார் மயா விலோக்கித்தம் சர்வம் ஜக்தரங்கமம் பூர்லோக்கா சத்தியப்தம் புரம் யா வினோகா பிரச்சுர மானுஷூத்தம் முலயம் அகத்தினோக்கூ பதுநோக்கங்களையும் நான் பார்த்தவந்தேன் பார்த்த பதுநகங்களுக்குள்ளேயும் இந்த பூர்லோகம் என்று கூடியதான இந்த பாரத பூமி ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது காரணம் தர்மம் என்கிற கொடையலையும் புண்ணியம் என்கிற பலத்தோடு ஒரு கட்டுப்பாடோடு இந்த பூர்லோகமானது நடக்கிறது அப்படிங்கிறத நான் பார்த்தேன் மனுஷன் என்கிறவனை தலைமையாக கொண்டு அனைத்து ஜந்துக்களும் வாழ்க்கையை நடத்துகிறது அந்த மனித பிறவி என்கிறது மிகவும் உயர்வாக காண்பிக்கப்படுறது இந்த பூலோகத்தில் மனுஷ்யம் சர்வபூத்தானாம் புக்தி முக்தி ஆலயம் சுபம் அத்தா நபூதோ நபவிஷி நாம் நினைச்சபடி நம்முடைய ஆயுஷையும் நாம் நினைச்சபடி அடுத்த பிறவியும் நாம் ஆசைப்பட்டபடி அடுத்த பிறவியே இல்லாமலும் செய்து கொள்ளக்கூடியதான ஒரு பிறவி மனித பிறவி என்கிறதையும் அதை அடையக்கூடியதான உலகம் இந்த பூலோகம் என்கிறதையும் நான் நன்றாக தெரிந்து கொண்டேன் இந்த பாரத பூமி போல நபூத்தோ நவிஷியத்தீ இதுபோல் முன்னே இருந்ததில்லை இனி இதுபோல் இருக்கப் போவதும் இல்லை என்கிறது நான் நன்றாக புரிந்து கொண்டேன் காயந்தி தேவா கிள்கீதானி தன்யாஸ்துயே பாரத ிய புருஷாஸ் சுரத்து சாயங்காலமும் காலவேளையிலும் சந்தியகாலங்களில் தேவத்தைகள் வந்து கூட்டங்கூட்டமாக நிற்கிற பாரதூமியில் காயத்தீ கீதம் பண்றூமி நன்றாக இருக்கணும் பாரதூமி சூக்ஷ்மாக இருக்கணும்னு தேவத்தைகள் ஆசைப்படுறத பார்த்தேன் ஸ்வர்கபவர்கலார்ஜனையிபூயா புருஷா சுரத் மனுஷர்களும் ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய கடமைகளை ஸ்வர்காப வர்க்கசலார்ஜனாய உயர்ந்த லோக்கத்தை அடையணும் சௌக்கியமாக இருக்கணும் அடுத்த பிறவியே இல்லாமல் நம்முடைய இந்த சம்சார சாகரம் என்கிறது நிறைவு பெறணும் மக்கள் அனைவரும் நிறைய காரியங்கள் பண்ணுறத நான் பார்த்தேன் இதல பார்த்ததில் எனக்கு என்ன கேள்வி வந்தது சந்தேகங்கள் வந்ததுன்னா அப்படி ஆசைப்பட்டு வாழ்ந்தன வந்த அந்த மனுஷனுடைய தேகம் கீழே கீழே விழுந்த பிறகு அந்த தேகத்திற்கு சில சம்ஸ்காரங்கள் செய்யப்படுறத பார்த்தேன் சம்ஸ்காரம் என்று சொன்னால் சுத்தி பண்ணுறதுன்னு அர்த்தம் அப்படி அந்த தேகத்தை சுத்தி செய்து நிறையா இடங்களில் ஸ்வர்ணத்தை வச்சு தங்கங்களை வச்சு அக்னியிலே ஹோமம் பண்ணி அந்த ஹோமம்பண்ணப்பட்ட பண்ணப்பட்ட அந்த தேகத்தை கொடுக்கிறத நான் பார்த்தேன் பந்துக்கள் அனைவருமாக சேர்ந்து குழந்தைகள் அந்த கிராம அந்த நகர மக்களோடு சேர்ந்து இந்த அளவுக்கு அந்த சரீரத்திற்கு ஒரு மரியாதை செய்யறத நான் பார்த்தேன் பிறகு என்ன நடக்கிறதுன்னு நான் பார்த்ததில் ஒரு வருஷ காலம் அதை செய்யப்படுறது அந்த ஜீவனை உத்தேசித்து நிறைய காரியங்கள் அவைகளெல்லாம் எதற்காக செய்யப்படுறது அந்த செய்யப்படக்கூடிய காரியங்கள்னாலே ஜீவனுக்கு என்ன விதமான பயன் அந்த பலனை ஜீவன் எப்படி எடுத்துக்கிறது அந்த ஜீவன் மேற்கொண்டு எங்கே செல்கிறது என்கிறதெல்லாம் நாம் பார்த்து எனக்கு நிறைய சந்தேகங்கள் வந்துட்டது இந்த விஷயமாக நீங்கள் எனக்கு விரிவாக சொல்லணும் அப்படின்னு கருடசுவாமி கேட்கிறார் பகவானிடத்தில் அப்படி கேட்ட கருட சுவாமிக்கு அவருடைய சந்தேகங்களுக்கு பதில் சொல்வதாக ஒரு வியாஜமாக வச்சுட்டு நமக்கு அந்தயேஷ்டி என்று சொல்லக்கூடியதான ஒவ்வொரு ஜீவன உத்தேசிச்சும் செய்யக்கூடியதான கர்மாக்களை அபரகர்மானு சொல்கிறோம் அதை விரிவாக எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பகவானே நமக்கு சொல்லி காண்பிக்கிறது தான் இந்த கருட புராணம் என்கிறது ஒவ்வொரு அத்தியாயத்திலேயும் ஒவ்வொரு விஷயமாக சொல்லிண்டே வர அப்படி வர்ற பொழுது ஒரு இடத்துல கருடஸ்வாமி கேட்கிறார் எத்தியலோக்கே நவசந்தி மாணவா தேசாத்தும் நதன பிரயேஸ்வக்கீயே நிஜபுணியசிய வதந்தி லோக்கே கதையஸ்வ தன்மே மாணுஸ்தரேண விதாத்திருஷ்ப கேணைவ புண்ணேன முதம் பிரயாந்தி திஷ்டந்தி கேணைவ குலம் பலம் வயகா கருடசுவாமியினுடைய கேள்வி இந்த மர்த்தியலோகம் என்று சொல்லக்கூடியதான இந்த பூலோகத்தில் நிறைய மனுஷர்கள் வாழ்க்கையை நடத்துகிறார் நானாவிதமான ஜாத்திகள் பெயரோடு நானாவிதமான கர்மாக்களோடு அவரவர்களுடைய கர்மாக்களை செய்து கொண்டு வாழ்க்கையை நடத்துகிறார் ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பிறகு இந்த தேகத்தை உதறி தள்ளிவிட்டு எங்கேயோ அந்த ஜீவன் போகிறது அப்படி அந்த தேகத்தை அந்த ஜீவன் தரிக்கக்கூடிய காலம் வகிக்கக்கூடிய காலம்னு பார்த்தால் அதில் நிறைய வித்தியாசம் ஏற்படுறது ஒருவன் சிறு வயதிலேயே காலமாகத பார்க்கிறேன் ஒரு சிலர் நடு வயதிலே காலமாறார்கள் ஒரு சிலர் கடைசி வயசு வரையிலும் இருந்து காலமாறத பார்க்கிறேன் இந்த காலமாறது என்கிறது அவரவர்கள் இடத்துல இல்லே அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன் கச்சந்தி மார்க்கேன சுதுஸ்தரேன விதாதிர நிஷ்பாதித்த வர்தனிஸ்திதாக பிரம்மாவனுடைய தலையெழுத்தை உத்தேசிச்சுதான் பிரம்மாவனுடைய தலையெழுத்தின்படி தான் அவனவனுடைய ஆயுசு தீர்மானிக்கப்படுறது என்கிறத நான் முன்னரே கேள்விப்பட்டிருக்கேன் அதுதான் உண்மையா கேனைவ புண்ணியேன முதம் பிரயாந்தி ஏன் பிரம்மா அப்படி தலையெழுத்தை மாற்றி மாற்றி எழுதணும் ஒருவனுக்கு க குறைச்சலான ஒருவனுக்கு அதிகப்படியான வயதையும் ஏன் பகவான் எழுதணும் என்கிறது எனக்கு பெரிய கேள்வியாக வந்து நிற்கிறது அப்படின்னு கருடசுவாமி கேட்கிற மேற்கொண்டும் அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்